தங்கினார்கள்ர் பனு நஜார் கூட்டத்தினரை அழைத்து வருமாறு கூறினார்கள் தங்கள் வாழ்களை தொங்கவிட்டவர்களாக அவர்கள் வந்தனர் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தம் வாகனத்தின் மீது அமர்ந்திருந்ததும் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் ரலியல்லாகும் அவர்கள் அமர்ந்திருந்ததும் அவர்களை சுற்றி பனு நஜார் கூட்டத்தினர் நின்றதும் இன்றும் என் கண்முன்னே நிழல் ஆடுகிறது நபிசல்லாஹு அலைகல்லும் அவர்களின் ஒட்டகம் அபு அய்யூப் ரலியல்லாஹர்களின் வீட்டுக்கு முன்னால் உள்ள பகுதியில் அவர்களை இறக்கியது நேரத்தை எப்போது எங்கே அடைகிறார்களோ அங்கே தொழுவது நபி சொல்லாஹெல்லும் அவர்களின் வழக்கமாக இருந்தது ஆடுகள் கட்டும் இடங்களில் தொடக்கூடியவர்களாக நபி சொல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் அலிஹ் வசல்லம் அவர்கள் பள்ளிவாசல் கட்டும்படி உத்தரவிட்டார்கள் அழைத்து வர சொல்லி அவர்களிடம் உங்களின் இந்த தோற்றத்திற்கு என்னிடம் விலை கூறுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இதற்கான விலையை அல்லாஹுவிடம்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றனர் அவ்விடத்தில் இணைவேப்பாளர்களின் சமாதிகள் இருந்தன அங்கு இடிபாடுகளும் சில பேரீச்ச மரங்களும் இருந்தன அங்குள்ள சமாதிகளை தோண்டி அப்புறப்படுத்துமாறு நபி சலுகை அவ்வாறே அவை தோண்டப்பட்டனர் சமப்படுத்துமாறு கட்டளையிட அதுவும் சமப்படுத்தப்பட்டது பேரிச்ச மரங்களை வெட்டுமாறு கட்டளையிட அவையும் வெட்டப்பட்டன பள்ளிவாசலின் கிப்லா திசையில் பேரீச்ச மரங்களை வரிசையாக நட்டனர் பள்ளிவாசலின் கதவின் இருநிலை கால்களாக கல்லை நட்டு வைத்தனர் ரஜசியனும் யாப்பு வகை பாடல்களை பாடிக்கொண்டே அந்த கல்லை எடுத்து வரலாயினர் இறைவா மறுமையின் நன்மையைத் தவிர வேறு நன்மை இல்லை அன்சாரிகளுக்கும் முகாஜர்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக என்று கூறியவாறு நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து பாறைகளை அப்புறப்படுத்துபவர்களாக இருந்தனர்